நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நற்றினையின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக உங்கள் தொழில் முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதை போலாம் சுமத்தியும் சினேகாவும் ரொம்ப நெருங்கிய தொழிலுங்க அவங்க ரெண்டு பேருமே கல்லூரி வகுப்பு வரைக்குமே ஒன்னாதான் படிச்சிட்டு இருந்தாங்க ஆனா கல்லூரி வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள எந்த காண்டாக்டுமே இல்லாம போயிடுச்சு மூணு வருஷம் கழிச்சு திடீர்னு சுமத்தி வந்து ஸ்னேகாவ ஒரு இடத்துல பாக்குறா பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா அவளுடைய தோல்ல தட்டி ஏய் ஸ்னேகா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஸ்னேகாவும் ரொம்ப அதிர்ச்சியா ஏய் சுமதி நீயாடி எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்பா உன்னை பார்த்து மூணு வருஷம் ஆச்சு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி விசாரிச்சுக்கிறாங்களாங்க இப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் போது முடிக்கும் வந்து சொல்றான் ரெண்டு நாள் கழிச்சு என்னுடைய குழந்தைக்கு பர்த்டே பங்கே கண்டிப்பா இன்னைக்கு நீ உங்க வீட்டுல எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ற சுமத்தியும் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு சுமதி ஸ்னேகா வீட்டுக்கு போறான் ஈவினிங் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போனா ஈவினிங் வந்து கேக் வெட்டிட்டு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துல வந்து இந்த குழந்தைங்கலாம் உட்கார வச்சு பாசிங் ஒவ்வொரு கேம் விளையாடுவோம் இல்லைங்களா அந்த கேம் விளையாடுறதுக்கு குழந்தைங்க சுமதிக்கு ஒரு ஆச்சரியம் என்னடா இப்படி வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி டெக்கிறி நம்மள விளையாடுவோமே அப்பால் போட்டுதானே இது பண்ணுவோம் யார்த்து தவங்களோ அவங்க எழுந்து போயிடுவாங்களோ இது வித்தியாசமா இருக்குறான் குழந்தைங்க ஏமாந்து இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்றான் அவங்க எழிஞ்சு ஏமாந்து போயிடக்கூடாது அதனாலதான் இந்த கிஃப்ட் பாக்ஸ் அவங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்றான் சரி ஓகே ஏதோ ஒரு வித்தியாசமா விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விட்டுறான் சரி சிநேகிட்ட சொல்றான் ஸ்நேகா இனிமேல் நான் கிளம்புறிய லேட் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே சினேகா அடி வாங்குவேன் ஒழுங்கா டின்னர் சாப்பிட்டுட்டு தான் போறேன் லேட் ஆயிடுச்சுனால நான் கார்ல வந்து வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிடறேன் அன்பு கட்டளைய தாங்க முடியாம அவளும் சரடி இருக்கேன் எல்லாம் ரெடி ஆயிட்டு எல்லாம் உட்காறாங்க உட்காரும் போது பொண்ணு என்ன பண்றா அழுகுறா மம்மி எனக்கு ஆம்பளை வேணும் அப்படின்னு சொல்லி அழுகிறா உடனே ஸ்னேகா சொல்றா டீச்சலோ இன்னைக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு பாரு இதெல்லாம் சாப்பிட்டு வனக்கு நாளைக்கு நான் ஆம்லேட் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த குழந்தை அதெல்லாம் முடியவே முடியாது எனக்கு இப்பவே ஆம்லேட் வேணும் எனக்கு ஆம்லேட் தரலன்னா அவ்வளவுதான் நான் இந்த இடத்துக்கிட்டே போயிடுவேன் உங்க பேச்சுக்கா நான் பேசவே மாட்டேன் யார்ட்டியோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா சொல்லுதான் அந்த குழந்தை உடனே திரும்பவும் சமாதானப்படுத்தி பாக்கற முடியவே முடியாது அப்படின்னு கோச்சுக்கிட்டு அந்த குழந்தை இனிமேல் நான் உங்களோட பேசவே மாட்டேன் மம்மி போங்க மம்மி அப்படின்னு சொல்லி எழுந்து கிளம்பி போறான் இதை தாங்க முடியாம சினேகா எழுந்து திரும்ப போய் கிச்சன்ல போயிட்டு சுமத்தி கிட்ட உதோ ஒரு நிமிஷம் சாலிடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான் சரினு சொல்லி சுமத்தி கூட வரா இன்னொரு ரூம் வந்து பாக்குறா பார்க்கும்போது அந்த ரூம்ல நிறைய டாய்ஸ் நிறைய டெடிபர்புமை நிறைய வித்தியாச வித்தியாசமான வீட்டுக்கு தேவையில்லாத பொருள் எல்லாம் நிறைய இருக்குங்க இது பாத்துட்டு சுமதி வந்து கிண்டர்கள் ஸ்கூலாவது வச்சு நடத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்டான் ஏன் என்னை பார்த்தா உனக்கு என்ன கிண்டலா இருக்கா இப்படி ஒரு கேள்வி கேட்கற அப்படின்னு சொல்லி கேக்குற சுமதி வந்துட்டு இல்லடி அந்த ரூம்ல நிறைய டாய்ஸு நிறைய தேவையில்லாத ஐட்டம்ஸ் நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறான் உன்னே ஸ்னேகா சொல்றா இல்லடி இப்ப அழுதல் புரண்டாலே ஆம்லேட் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவதான் அவளாலதான் அந்த பொருள் எல்லாம் இவ்வளவு தரத்துக்கு வாங்கினது ஒவ்வொரு இடத்துலயும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அத வாங்கியே ஆயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்றா சுமதி வந்து சொல்றா ஸ்னேகாட்ட ஏய் ஸ்னேகா இப்பவே இவ்ளோ செல்லம் கொடுத்து வளர்த்தா நாளைக்கு அந்த பிள்ளைங்க ஒரு சின்ன இது கிடைக்கலனாலும் அதுங்க வந்து ஏமாற்றம் அப்ப வந்து அதுங்களால அந்த தோல்விய வந்து சந்திக்க முடியாம போயிடும் அத தாங்க கூடிய சக்தி இல்லாம போயிடும் கொஞ்சம் கண்டிச்சு வளர்த்து வைடி அப்பதான் சரி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றா உன்னே சினேகா சொல்றா எங்கடி நான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு இது கொஞ்சம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலே உடனே எல்லாத்தையும் வாங்கி வாங்கி குடுத்து குடுத்துதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நிக்குது தாங்கிக்க முடியல இது என்னதான் பண்றதுன்னு எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றா சுமதி சொல்றா கொஞ்சம் கண்டிப்போட வள நம்ம வளர்க்கறதுலதான் இருக்கு நீ நல்லபடியா சொல்லி சொன்னனா பக்குவமா எடுத்து சொன்னனா அவ கேட்டுக்குவா நமக்கெல்லாம் அந்த காலத்துல நமக்கெல்லாம் எல்லாமே கேட்டதுமே கிடைச்சிருச்சா அதனால தானே நம்ம இன்னைக்கு எந்த சூழ்நிலையும் நம்ம பழகிக்கிறோம் அதனால நீ கொஞ்சம் கண்டிப்பா வள அப்படின்னு சொல்லி சொல்ற சினேகாவும் சரடி இனிமே அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க டின்னருக்கு போய் உட்காந்து சாப்பிட போறாங்களாம் ஆம் நீங்களும் குழந்தைகளை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து அவர்களை கெடுத்து விடாதீர்கள் சிறிது கண்டிப்போடும் அவர்களை நடத்துங்கள் நன்றி வணக்கம்